நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்களாலும் நீங்க எலிய முகந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கோரை கிழங்கு பொடி ஒரு ஸ்பூன் ரோஜா இதழ்களை அரைத்து பசையாக்கி அதனுடன் சேர்த்து பால் கொஞ்சம் சேர்த்து கலந்து நன்றாக குழைத்து அதை முகத்துல பூசிட்டு வந்தாங்கன்னா அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் போட்டாலே போறோம் இந்த கரும்புள்ளிகள் மாசு மறுக்கல் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்